நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் இன்னைக்கு செய்ய போகிறது ராகி நூடுல்ஸ் பகாலா பாத் தேவையான பொருட்கள் ராகி நூடுல்ஸ் ஒரு கப் தயிர் ஒரு கப் பால் கால் கப் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை ரெண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் துருவியது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசீக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு மாதுள முத்துக்கள் ஒரு கப் ஆப்பிள் பொடியாக எண்ணெய் இருக்கிறது செய்முறை முதல்ல ராகி நூதுல்ஸை வேக வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இல்லை நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் ராகின்றதுனால அது எண்ணெய் போடுறதுனால அது எண்ணெய் எண்ணெய் அது உதிரி உதிரியாகவே இருக்கும் அதுக்காக வேக வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கணும் தயிர் புளிக்காத தயிரை அதில் ஊற்றி ஒரு கப் தயிர் ஊற்றி கால் கப் பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அறியினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கணும் ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பறிஞ்சதும் உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பு போட்டெல்லாம் வறு அதை வறுத்துட்டு பச்சை மிளகாய் பண்ணி போட்டுருவோம் இஞ்சி துருவெண்ணை இதை போட்டுடுவோம் ஒரு ஸ்பூன் அப்புறம் இந்த கருவேப்பிலை சிறுதலை போட்டுட்டு அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை எடுத்து அந்த நூடுல்ஸில் கலந்துருவோம் கலந்து விட்டுட்டு இந்த மாதுளை முத்துக்கள் ஆப்பிள் பொடியை கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராகி நூடுல்ஸ் பகாராபாத் தயார் இது எல்லாேருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்